ய் நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மேலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மொச்சை சுண்டல் செய்ய தேவன பொருட்கள் மொச்சை ஒரு கப் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் மூணு கருவேப்பிலை சிறிதளவு பெருங்காய்த்தூளரை ஸ்பூன் தேங்காய் துருவல் கால் கப் செய்வதை முதல்ல நம்ம மொச்சையை வந்து நல்லா எட்டு மணி நேரத்துக்கு மேலே நைட்டே உறவிச்சு அதை காலையில் எடுத்து தண்ணியெல்லாம் எடுத்துட்டு குக்கரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு மஞ்சு பொடி போட்டு நல்லா கலந்துட்டு ஆறு ஏழு விசில் கொடுத்து வேக வச்சு இறக்கிவிடுவோம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுப்போம் வானல் வச்சுட்டு வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டு பெருங்காயத்தூள் போட்டுவிடுவோம் பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுவிட்டு நல்லா கலந்துட்டு மொ வேக வச்சுருக்க மொச்சை எடுத்து இதில் கொட்டி நல்லா கலந்துருவோம் கலந்துட்டு உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி மேலே தேங்காய் தூள் வலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மொச்சை சுண்டல் தயார் இது நவராத்திரி சீசனுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சுண்டல் பண்ணுவாங்க இல்லையா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவகளை மீண்டும் சந்திப்போம்